واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والاخره في الدنيا والاخره واعد لهم عذابا محينا. صدق صدق الله الله الله الله الله الله الله العظيم وقال رسول رسول صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم وسلم يقول الله عز وجل ما كما قال முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய ഏകവല്ലവൻ അല്ലാഹുക്ക് സുബ്ഹാനഹു വ തആല ഒരുവനെ കേ പുകലനൈതുൽ ഹംദുലില്ലാ സ്വലാത്തുൻ നും കരുണയും സലാമൻ നും ഇദൈട്രമും മുഹമ്മദുൽ മുസ്തഫ വ റസൂലുൽ മുജ്തബ വൽ ഹബീബിൽ മുക്തഫ സയ്യിദുൽ മുർസലീൻ ഖാതിമുൻ നബിയ്യീൻ തയ്യിബുൽ ഹറമൈൻ ഹബീബുൽ ഉമറൈൻ താജുൽ മദീന മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വ ഹൽമീദിലും அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹுக்கு சுபகான ஹுவ தகாலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமா அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகான ஓ தகாலா தடுத்து இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுள்ளாக ஐசுமாக்குந்தும் கண்ணியமிக்கவளமாக்களே கணவாங்களே சகோதர்களே நண்பர்களே வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை இந்த துனியால செய்து வைத்திருந்தான் எனவே அந்த அடிப்படையில அல்லாஹுக்கு சுபகான ஊ தகாலா இந்த உம்மத்துடைய நேர்வழிக்காக இந்த காலத்துல வாழக்கூடிய மக்களுடைய நேர்வழிக்காக ாக வேண்டி அல்லாஹூ தனாலா பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல் குரான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கலாம் என்ன அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமையானவர்களே இந்த அல் குரானுடைய விடயத்துல அல்லாஹுக்கு சுபகானா இந்த அல் குரான் அல்லாஹூ தனாலா யார் மீது இறக்கி வைத்தான் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இறக்கி வைத்தான் என்பதை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சுரத்துல எங்களுக்கு வழங்கப்படுத்துறான் அவனுடைய அடிமை அவர்கள் மீது நாங்க வைத்தோமேரா முழு உலகத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களை அருமையானவர்களே முகமது அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா சொல்றது எப்படி என்றா இந்த உலகத்தில் அல்ல முழு உலகத்திலையும் அண்ட சராசரங்களையும் ஒரு வானந்தான் அல்லா படைத்தான் என்பதாக சொல்லல்ல ஏழு வானத்தல்லா படைத்திருக்கிறான் ஏழு பூமியை படைத்திருக்கிறான் அல்லா அவன் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரம் எப்படி சொல்றான் ரப்பல் முழு உலகத்துடைய ரப் அவன் அந்த அண்ட சராசரங்களுக்கும் நபியாக அற்புதமான ஒரு தூதுவராக ஒரு ரசூலாக அல்லாஹு அனுப்பினதுதான் முகம்மது அலி வசலம் அவரால் கண்ணியத்துக்குறி அல்லாஹவி நல்லே ஒரு மனிதன் துணியால எங்க வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது அவரு சொல்றாரு நான் இங்க வாழல்ல நான் வேற கண்டத்துல வாழ்றேன் வேற நாட்டில வாழ்றன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்த துணியாவை விட்டுட்டு விண்வெளியில ாலும் இந்த காலத்துல ஒரு தூதுவரை எடுத்தாதான் சொர்க்கம் என்பதாக அல்லாஹு சொல்லியிருக்கிறானா அந்த தூதுவர்தான் முகமது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஆார்களே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நபி முழு உம்மத்துக்கு வந்த ஒரு நபி முழு அண்ட சராசரங்களுக்கு வந்த நபி முழு உலகத்துக்கும் வந்து உதித்த பெரியோர் அருட்கொடையான ஒரு நபி தான் எங்களுடைய தூதுவர் முகமது அலஹி வசல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே இந்த நபி சல்ல அல்லாஹு அலஹி வசல்லுடைய சிறப்பை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் இந்த மேன்மையை பத்தி நாங்கள் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இவர்களுடைய கண்ணியம் எப்படி அல்லாஹ் அளவுக்கு கண்ணியம் கொடுத்து இருக்கிறான் இஸ்லாம் எந்த அளவுக்கு பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கு மட்டும் ரொம்ப குறைவான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குரிய அல்லாஹின் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு குரானாய அலம் நஷண்ட ஆரம்பிக்க கூடிய சூறா சூரத்து நினைவுகளை நாங்க மக்களுக்கு மத்தியில உண்மைத்துக்கு மத்தியில உயர்த்தி வைத்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்ல அருமையானவர்களே இந்த துணியால கடைசி ஒரு மனிதன் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அந்த கண்ணியமான தூதர மனிதர்கள் புகழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க அவர்களை போற்றி கொண்டு தான் இருப்பாங்க பின்பற்றி கொண்டுதான் இருப்பாங்க உயிரிலும் மேலாக சமூகத்துல ஒவ்வொரு மனிதனும் அந்த கண்ணியமான தூதர மதிச்சு கொண்டுதான் இருப்பாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லே நபிசல்லு அலஹி வசல்ல ஒவ்வொரு நபிமானுக்கும் ஒரு அற்புதங்களை கொடுத்திருக்கிறேன் உன்னையோட அதிகமா பேசுவாங்க உன்னோட பேசக்கூடிய பாக்கியம் மூசா அலி சலாத்துக்கு இருக்குது அதே போல தாவூ அலிஹி சலாத் வசலாத்துக்கு இரும்ப வசப்படுத்தி கொடுத்திருக்கிறாய் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க இவர்களை இப்படி ஒரு நியமத்தை வசலாம் அதிகாரத்தில் கொடிக்கட்டி பறக்க கூடிய ஒரு பாக்கியத்தை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அருமையானவர்களே அல்லாஹ்கு சுபஹானா என்ன தெரியுமா பதில் சொல்றான் யார் ரசூல் அல்ல யார் ரசூல் அல்ல துகிர் தீம் என்னுடைய பெயர் எங்க எல்லாம் சொல்லப்படுவதோ ஏந்த பெயர் எங்கெல்லாம் நினைவு கூறப்படுவதோ அந்த இடத்துல உங்களுடைய பெயரும் சேர்ந்து நினைவு கூறப்படும் யார் ரசூலல்லா இது எந்த நபிக்கும் நான் கொடுத்ததில்லை எந்த தூதுவருக்கும் கொடுத்ததில்லை எந்த ரசூலுக்கும் கொடுத்ததில்ல உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறேன் சுபல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி யார்களே அருமையானவர்களே ஒரு நாள்ல கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எங்கள்ட வாழ்க்கையில பின்னி பிணைந்ததுதான் முகமது ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பெயர் என வாழ்க்கையில பின்னி பிணைந்து கொண்டேதான் நீக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு முப்பது விடுத்தம் அல்லது நாற்பது விடுத்தமாவது முகம்மதுலாஹி அலை வசல்லம் இவர்களுடைய பெயரை சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்லப்படும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் ஒரு முஸ்லிமான அடியான் சொல்லுறானா ஒரு நேர தொழுகைல ரெண்டு அத்தகையிலும் முகமது என்ற பெயரை பாவிக்கிறோம் அதே போல அஞ்சு நேர தொலைகைகள்ல இருபத்தி அஞ்சு தடவைகள் முகம்மதுலாஹி அலை வசல்லம் இந்த நபியுடைய பெயரை நாங்க எங்களை அறியாமலே சொல்றோம் அதே போல அந்த மனிதனுடைய சுண்ணத்தான வணக்கங்கள் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கும் நஃபிலான வணக்கங்கள் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கும் எவ்வளவு விடயங்கள் எவ்வளவு தொலைகைகள்ல எத்தனை தடவை அந்த முகமது பேர் சொல்லப்பட்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இது மாத்திரம் அல்ல அதானுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க வீதி வீதியாக நாடு நாடாக சின்ன சின்ன கிராமங்கள் தொடக்கம் பெரிய நாடுகள்ரைக்கும்ு மே எல்லும் அவர்களை பின்பற்றுவது ஒரு மனிதனுக்கு கடமை இவங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிறது ஒரு மனிதனுக்கு கடமை எந்த அளவுக்கு கடமை என்றா நபிசல்லாஹூ அலைஹி வசல்லப்படுத்தினாங்க ஒரு கோத்துடைய கோத்திரத்துடைய நபிமார் லௌக்கான மூசா ஐசா ஐயன் இந்த ரெண்டு நபிமாரும் இந்த காலத்துல ஹயாத்தோட இருந்தாங்க என்றா என்னைய பின்பற்றினால்தான் அவர்களும் சுருக்கம் போவாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே அருமையானவர்களே இந்த உலகத்துல எந்த உயிரினமாக இருந்தாலும் அது ஜின்னாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மத்தியில எல்லா உயிரினங்களுக்கும் மத்தியில அல்லாஹுக்கு சுபகான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபியாக தான் எங்களுடைய நபி முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களை வைத்திருக்கிறார் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அருமையானவர்களே இவ்வளவு இவ்வளவு கண்ணியம் மதிப்பு மிக்க நபியுடைய கண்ணியம் எங்களுடைய உள்ளங்கள்ல எந்தமாக இருக்குது எந்த அளவுக்கு இந்த நபியுடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையிலிருந்து நாங்க பாதுகாக்கிறோம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுவது சகாபாக்க எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க கண்ணியமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே சாதிபன் ரபியா என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபி உஹதுடைய முடிஞ்சதுக்கு பின்னால உஹதுல படு தோல்வி முஸ்லிம்கள் எல்லா சகாபாக்களும் செல்லமோங்க அப்படியே கணக்கெடுத்துக் கொண்டு யாரு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க யாரு மீதமாக இருக்கிறாங்க நபிய அப்படியே கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு சஹாபிய காணும் இவங்கதான் சஹிபன் ரபியா காணும் இந்த நேரம் சில சகாபாக்கள் தேடி போறாங்க எங்க சாதிபுனூர் ரபியாக போனாங்க தேடி பார்ப்போம் பெய்து பார்க்க கூடிய நேரம் குத்துயிரும் கொலை உயிரும் ஆக அவருடைய ரூ ஊசலாடி கொண்டு இருக்குது இன்னும் அண்ணாண்டு இருக்கிறார் ரூஹ விட்றத்துக்கு மௌத்தாக தயாராக இருக்கிறாங்க ஒரு நிலைமையில சகாபாக்கள் காண்றாங்க பெய்து கேட்கிறாங்க நீங்க தான் சாதிபுனூர் ரபி அவருடைய தோற்றத்தை அப்படியே மாற்றி போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு அவர் யுத்தத்துல மோசமாக தாக்கப்பட்டிருந்தார் கிதாபுகள்ல உணமாக்கல் எழுதுறாங்க வெட்டப்பட்டீங்க எழுபது இடம் சுபஹான பேசி கேக்குறாங்க நீங்க தான் சாதிமனு ரவி சொன்னாங்க நான் தான் சாதிமணு ரபி அவங்க அவங்க தலாத்து உங்களுக்கு எத்தி வைக்குமாறு சொன்னாங்க உங்களைய கூட்டி வர சொன்னாங்க இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சகராத்துடைய நேரம் சொன்னாங்க கூமோலில் எலும்புங்க எல்லாரும் தோழர்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்களுக்கும் நீங்க அந்த நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள அவர்களுடைய ஒரு புருவ முடிக்கு சரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நபிய பாதுகாக்குமாறு அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்க சுபானல்லா எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே இவர் எந்த நிலைமையில இருக்கிறார் இவர் சக்கராத்துல ஆனாலும் நபிசல்லாஹூ அரேகி சல்லம் அவர்களே எந்த அளவுக்கு நேசிச்சாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சக்கரத்தில் அருமையான கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வாரா உகதுடைய யுத்தத்துல முஸ்லிம்கள் படு தோல்வி பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பெண்மணி வரக்கூடிய நேரம் சில சகாபாக்கள் சொன்னாங்க பெண்மணியே யுத்தத்தில் கொஞ்சம் போறாங்க இன்னும் ஒரு சகாபி வந்து சொல்றேன் பெண்மணியே யுத்தத்தில் கணவர் அதுக்கு பின்னால சொல்லப்பட்டு உன்னுடைய சகோதரன் ஷகீத் ராஜு நபிசல்ல ஒன்றுமாக அல்ல கடைசியாக சொல்லப்பட்டுட்டு யுத்தத்துல உன்னுடைய மகன் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறாரு இவன் சொன்னா இன்னா இல்லாஹிவா இன்னா இலேஹராஜு என்ன நடந்துச்சு சகா வாக்கள் சொன்னாங்க அந்த அந்த பெண்மணிய பார்த்து சொன்னாங்க ஏ பெண்ணே நபிசல்லாஹூ அலைவசல்ல ஒன்றும் நடக்கல்ல அதான் பாருவ சல்லமோ இவங்க போறாங்க பேசு நபிசல்லாஹூவாசல்ல கண்ணால கண்டனே சொன்னா புல்லு முசீபத்தின் பாரத ஜலல் சொன்னாங்க எல்லா முசீபத்தும் யார சூழல்லா உங்களோட முகத்தை பார்த்த உடனே இல்லாம பேசிட்டு யார சூழலா சுபா உங்களோட முகத்தை பார்த்த உடனே இல்லாம போய்த்துட்டு யார் சூழல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி யார்களே என்ன செல்ல வாரோம் என்றா இந்த மஹபத் இந்த கண்ணியம்தான் சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளுக்கு மத்தியில நபிசல்லு அவர்களை பத்தி உள்ளத்திலே இருந்துச்சு உள்ளத்துல கையை வச்சு யோசிங்க கவலையான ஒரு செய்தி பாவமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில உண்மைகள் பகிரங்கமாக பேசப்படுவோம் இந்த நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவங்கள எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தின உண்மத் அப்படியான கூட்டம் அந்த மஹ்பத் இந்த காலத்துல எங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின்லே எங்களுடைய முகமதுல்லாஹி சல்லாஹூ அலைகிவசல்ல இந்த காலத்துல எப்படி மாறிட்டாங்க தெரியுமா மனிதர்கள் எப்படி எடுத்துட்டாங்க தெரியுமா யாரும் விமர்சிக்கலாம் யாரும் கேலி சித்திரம் வரையலாம் யாரும் பேசலாம் பேசலாம் யாரும் இல்லாத பொல்லாத இட்டுக்கெட்டான விடயங்களை சொல்லலாம் இந்த அளவுக்கு கேவலமாக பேசப்படுவது சமூகத்துல இதுக்கு என்ன காரணம் என்று யோசிச்சு பார்த்தோமா யாராவது இந்த முகதுல்லாஹிஹூ நாடலாவிய ரீதியான சும்மா சர்வ சாதாரணமாக வாய்க்கு வரக்கூடிய விடயங்களை வச்சு வாய்க்கு வரக்கூடிய எட்டுக்கட்டான விடயங்களை வச்சு மோசமான வார்த்தைகளை வச்சு பேசப்படுறத முஸ்லிம் சமூகத்தில் இருந்து கொண்டு நாங்களும் காதா மே ஏன் இப்படி பேசப்படுவது தெரியுமா எங்களுக்கு முகம்மது சல்லாஹுல்லம் அவளுடைய சீரா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவளுடைய வாழ்க்கை என்ன என்று தெரியாது கண்யமிக்வி நல்லடியார்களே ஒரு சின்ன கொஸ்டன் ஒரு சின்ன ஒரு கேள்விதான் இந்த கேள்விக்கு முஸ்லீமாக இருந்து கொண்டு பதில் கொடுக்க தெரியாது நபிசல்லாஹு அலைவசல்லுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி ஒரு முஸ்லிம் வாலிபனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு கேட்கப்பட்டா இவனுக்கு பதில் சொல்ல தெரியாது கண்ணியமிக் அல்லாஹுவி நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் வாலிபன் இடத்துல பைத்து நபிசல்லாஹூ அலைவாசல்ல எத்தனை பிள்ளைகள் என்று கேளுங்க எத்தனை வாலிபர்கள் பதில் சொல்லுவாங்க எத்தனை ஆம்பளை புள்ளிர் எத்தனை பொம்பளை புள்ளி எத்தனை வாலிபர்களுக்கு தெரியும் எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் ஏனென்றாங்க ஆனா பெரியோரு கேள்விதான் ஆனா இந்த கேள்விக்கும் எங்களுக்கு நாங்க இஸ்லாத்தை தேடினோம் என்றா வரலாற தேடினோம் என்றா இதுக்குரிய சரியான பதில் இருக்குது எல்லாத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய மிக பெரியதொரு கேள்விதான் முடிச்சாங்க இஸ்லாம் சொல்லுது பலதார மனத்துல நாலு மாத்திரம் தான் ஒரு முஸ்லிமான அடியானுக்கு கடமை நாலு முடிக்கலாம் நாலு பெண்மணிகளையும் சரி சிரமமாக பார்க்க முடியுமா நாலு திருமணங்கள் முடிச்சு கொள்ளலாம் என்னியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனா நபிசல்ல அல்லாஹு சொல்ல போங்க இஸ்லாத்துல பதினோரு திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் என்பதாக ஒரு மனிதன் கிட்ட கேட்கப்பட்டா எத்தனை பேருக்கு ஒரு முஸ்லீமாக இருந்து பதில் சொல்ல தெரியும் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா எங்களுக்கு பதில் சொல்ல தெரியா இந்த பதில் எங்களுக்கு தெரியாட்டி வாய்க்கு வரக்கூடிய விடயங்களை தான் எங்களுடைய கண்ணியமான தூதரின் மீது அவங்க செலுத்துவாங்க எங்க பதில் கொடுக்க தெரியும் திருமணங்கள் கேட்டுக்கொள்ளுமோ நபிஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய எந்த திருமணமும் அது அவர்களுடைய சொந்த முடிவால உறவினர்களுடைய முடிவால குடும்பத்தார்களுடைய முடிவால முடிவு செய்யப்பட்ட திருமணங்கள் அல்ல நபி சல்லாஹு அலிஹிவசல்ல முடித்த எல்லா திருமணங்களும் அடி அருமையானவர்களே பேசுறதுக்கும் கொச்சியாக சில வார்த்தைகள் வெக்கமாக இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் உணர்வுக்கு அடிமப்பட்டு ஒரு மனிதன் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்குள்ளால திருமணங்கள் முடிப்பார் நபிசல்லு அவர்களுடைய திருமணம் எப்படி தெரியுமா முதலாவது திருமணம் இருபத்தி ஐந்து வயதுல வயது வரைக்கும் இன்னும் ஒரு திருமணம் முடிக்கல சுபகானந்தா ஒரே திருமணத்தோட ஐம்பத்தி மூணு வயதுல இருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் பத்து வருஷத்துள்ளதுதான் பத்து திருமணங்கள் இதுக்குதான் உலமாக்கல் காரணம் இருந்துறாங்க ஏன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே இதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு காரணங்கள் இஸ்லாமத்தில் எழுதப்பட்டிருக்கு முதலாவது காரணம் தான் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன முதலாவது காரணம் என்ன தெரியுமா அல்லாஹு தால விளங்கப்படுத்துறான் ஒரே ஒரு பெண்மணிய பாபம் ஜோய் எங்களுக்கு தெரியும் நபிசல்லு அலிஹசல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி பல கோத்திர அந்த காலத்துல பெரிய ஜாதி பிரச்சனைகள் போல அந்த காலத்துல பெரிய பெரிய கோத்திரங்கள் இருந்துச்சு இந்த கோத்திரங்களால இஸ்லாத்துக்கு பெரிய பாதிப்புகள் எல்லாம் இருந்துச்சு இந்த நேரம் அவர்களுக்கு கட்டல் என்ன தெரியுமா இந்த கோத்திரத்துடைய தலைவர் தான் ஹாரிசான்னு சொல்லக்கூடியவர் இவங்களுடைய மகள் ஜுவைரியா இந்த இடத்துல போயிட்டு நீங்க அந்த பெண்ண திருமணம் முடிச்சா இந்த கோத்திரம் எல்லாம் எங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடும் அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த இடத்துல தகுதியான ஒரு மருமன் போகணும் அதுக்காக வேண்டி நபிசல்லு இவ செல்ல திருமணம் முடிச்சு கொடுக்கப்பட்டாங்க அதைரி அறதி எல்லாம் வாங்க அவங்கள திருமணம் முடிச்சா கண்ணியத்துக்குடி அல்லாஹுவின் நல்லே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல முடிச்ச முதலாவது காரணம் ஏன் கோத்திரங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொந்த மருமகனுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதனால அந்த கோத்திரங்கள் எல்லாம் இவருக்கு சார்பாக வந்துடும் அவருக்கு கீழா அலைந்த எல்லா கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சுபகான் ரெண்டாவது காரணம் மூலமாக்கள் எழுதாங்க வீட்டுக்குள்ள எப்படி நடக்கிறாங்க என்பத மக்களுக்கு மத்தியில ஹதீசாக அறிவிக்கிறதுக்காக வேண்டி சில பெண்கள் தேவைப்பட்டாங்க நாங்க சில நேரம் யோசிக்கலும் சகாபாக்களை எழுதலுமே கண்ணியமிக்க அல்லாக நல்லடி ஆரகளே இத்தனை லட்சக்கணக்கான ஹதீஸ்களை நாங்க வாசிக்கிறோமே ல ஹதீஷ்களை படிக்கிறோமே இந்த லட்சக்கணக்கான ஹதீஷ்களை அறிவிச்சது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சகாபாக்கள் அல்ல ஆயிரத்தி எட்டு நூறு சகாபாக்கள் தான் இது வரைக்கும் ஆயிரத்தி எட்டு நூத்தி சொச்சம் சகாபாக்கள் தான் ஹதீசுகள் அதிகமாக அறிவிச்சிக்கிறாங்க அப்ப வெளியில ஒரு மனிதன் பேசு அவருடைய வெளிரங்கமான சூரத்தை எப்படி வெளியில எப்படி பேசுறாரு வெளியில நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு சகாவிக்கு அவதானிச்சரிசாக அறிவிக்க முடியும் ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி கணிவன் மனைவி உடைய உறவு எப்படி எப்படி ஈக்கிறாரு இவருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு சகாபியவை கேடா இந்த நேரத்துலதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெண்கள் தேவைப்பட்டாங்க இதன் காரணமாக சில பெண்கள் நிக்காக முடிக்கப்பட்டாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது நபி சல்ல அல்லாஹு அலஹி அவர்களுக்கு நிக்காக் முடிச்சதுக்குரிய இரண்டாவது காரணமாக உலமாக்கல் சொல்றாங்க மூணாவது சொல்றாங்க அரசியல் திருமணங்கள் இந்த காலத்தை போல அரசியல் அந்த காலத்திலே மிருந்துச்சு அரசியல் திருமணங்களாக சேர திருமணங்களை நபிசல்லு முடிச்சாங்க அதுல ஒன்றுதான் அவரை இவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பெண் மிருதுவான ஒரு பெண் கொஞ்சம் சத்தம் போட்டாலும் அழுந்துடுவாங்க இவங்களோட பேக்ரவு எப்படி தெரியுமா ஹைபர் யுத்தம் கேள்விப்பட்டிப்போம் ஹைபர் என்று செல்லக்கூடிய இடத்துல அதிகமான யூதர்கள் வாழ்ந்தாங்க இவங்களால இஸ்லாத்துக்கு பெரியோரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்துச்சு இந்தய் இவங்க தான் அந்த யூதர்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு தலைமை வகிச்சு கொண்டு இருந்தாங்க அல்லாஹூ தாலாவுடைய கட்டளை சொன்னாங்க மகள் சஃ போன முடியுங்க கண்ணி பெண் அல்ல திருமணம் முடிச்சு விதவையான ஒரு பெண் இவங்களை பைத்து நீங்க திருமணம் முடியுங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பைத்துடும் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது இவங்க போய்த்து சஃபியா ரீதியெல்லாம் முடிக்கிறாங்க ஒரு அரசியல் நோக்கம் வேற எந்த நோக்கமும் அல்ல அல்லா சொல்லக்கூடிய மூணாவது காரணம் இதுதான் எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே நாலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா இந்த காலத்திலையும் இருக்குது இந்த மதத்தில இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லாவிட்டாலும் அந்நிய கலாச்சாரங்கள் அந்நிய மதங்கள்ல இருக்குது ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டாங்கடா சில ஜாதிகள்ல சில வகைகள்ல இருக்கிறாங்க அந்த பெண் வாழ்றதை விட நெருப்புலபாய்றது நல்லம் என்று சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய இன்னமும் சொல்லக்கூடிய பெரிய ஒரு கூட்டம் இருக்குது இதுக்கு பதிலடி கொடுக்கணும் விதவைகளுக்கு மறுவாழ்வு இருக்குது இன்னமும் ஒரு திருமணம் முடிக்கலாம் அதற்கு உண்மை அண்ணா அவங்களை திருமணம் முடிச்சு காட்டினாங்க உண்மை சலமா எப்படி இருந்தாங்க தெரியுமா பிள்ளைகளோட நட்டு ரோட்ல இருந்தாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க யாரும் அல்ல என்னக்கு அல்லாஹு நல்லே உகதுடைய யுத்தத்துல எழுபது சஹாபாக்கள் சகிதாக்கப்படுறாங்க அதுல ஒன்றுதான் அவங்களுடைய கணவனும் இவங்களுக்கு மறுவாழ்வுக்கு இல்ல நபிஹூ அலேஹி வசல்ல விதவைகளை முடிச்சு காட்டினாங்க விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம் இஸ்லாம் எந்த ஒரு தடையும் வைக்கல்ல என்பதாக நபிசல்லாஹு அலைஹி வசல்லோங்க முடிச்சு காட்டினாங்க இது ஒரு காரணம் ார்களே இஸ்லாம் சொல்ல கடைசி காரணம் என்ன தெரியுமா இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச சில மக்கள் ஈகிறார் தியாகம் செய்தவங்க தியாகம் செய்த பெண்கள் அதரது உம்மு ஹபீபா ரதியெல்லாம் யார் வரலாறுகளை தேடி பாருங்க உம்மு ஹபீபாவுடைய கணவன் இருக்கிறாரே இவர் மாற்று மதத்தை சேர்ந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர் இவங்க சொல்லிட்டாங்க நீ என்னுடைய மதத்துக்கு வந்தாவா நான் உனைய கவனிச்சு கொள்றேன் நீ எனக்கு வாங்கணும் ஈமான்ல உறுதி கணவன விட்டு பிரிஞ்சு வந்தாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க பிள்ளைகளோட நடு ரோட்ல இருந்தாங்க நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை அந்த பெண்ண நீங்க கண்ணிய படுத்துங்க அந்த பெண்ண திருமணம் முடியுங்க அதிரபூபக்கர் சித்தி கிரதி அல்லா யார் முழு உலகமும் சொல்லிச்சு நபிசல்லல்லோ அலைவசல்லமோ பொய்க்காரன் என்பதாக அப்படியே மாத்தினார் அவர்களுடைய பெண்ண திருமணம் முடிங்க இந்த பதினோரு திருமணத்துல ஒரே ஒரு திருமணம் தான் கண்ணி பெண்ண முடிச்சாங்க மத்த எல்லா திருமணங்களும் எப்படி அவங்க விதவை பெண்களை தான் முடிச்சாங்க என்னியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே பேசிக்காக நாங்க யோசிக்கோனும் இதுக்கு நாங்க அந்நிய மக்கள் எங்களுக்கு இது இந்த மாதிரி விடயங்கள் தெரியாதவங்க கேட்டா எங்களுக்கு பதில் கொடுக்க தெரியணும் ஏன் நபி சொல்லாஹு பதினோரு திருமணம் முடிச்சாங்க எங்களுக்கு பதில் கொடுக்க முதலாவது தெரியணுமே எங்களுக்கே சீரா தெரியாது எங்களுக்கு வரலாறு தெரியாது நாங்களும் சில நேரம் உட்கார்ந்து யோசிப்போம் எங்களுக்கு நாலு அப்ப எப்படி பதினொன்னு சாத்தியம் இப்படி பேசக்கூடிய எங்களிட முஸ்லிம்களும் இருக்கதான் செய்றாங்க அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலையும் அல்லாஹுக்கு சுபகான ஆயிரம் அர்த்தங்களை வைத்திருக்கிறான் நாங்க ஏன் தேடி படிக்கணும் என்றா இந்த காலத்துல சில விஷமத்தனமான கேள்விகள் இருக்குது சில கேள்விகளை நாங்க சும்மா ஐந்தாலும் சில நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நபிசல்லு அலைவசல்ல வாழ்க்கையை படிக்கிறது கட்டாயம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட இஸ்தாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்து அல்லாஹு முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக அல்லங்கட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிஞும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை புக்களை மன்னிச்சிடுவாய் நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதியே இல்லாத ஒரு கூட்டம் யா அல்லா நீ கொடுக்க ரொம்ப தகுதியான ரப்பு யா அல்ல பாவங்களை மன்னிச்சுடியா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சுடியா அல்லாஹ் எவ்வளோ பெற்றோர்கள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக ஸ்வர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலி ஆவதை விட்டும் பாதுகாப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக லா இலாஹா முஹமது ரசூல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயாக